சச்சிந்தோோத்ப்பாத்தயவிஷா ஸ்ரீகா வய நுமே வீட்சா கைவலியமே தவித்தச்சீரவசனம் சந்தோஷம் எந்த கேனித் பர்மழ பிரு நிமிச்சக்கரவர்த்திக்கு சொல்கிறத தொடர்ந்து படிக்கிறோம் சர்வத்திர ஆத்ம ஈஸ்வர அன்வீக்ஷாம் கரணீயம்னு அர்த்தம் எல்லா இடத்துலையும் தன்னையும் கடவுளையும் பார்க்கிறது தனக்கு எது ஆதாரமோ கடவுளுக்கு எது ஆதாரமோ அதுதான் எல்லா வஸ்துக்களாகவும் காட்சி அளிக்கிறது சர்வத்திர ஆத்ம ஈஸ்வர அன்வீக்ஷாம் ஆஹ் ஈஸ்வர அன்வீஷாம் ஆத்ரன்வீஷா இதெல்லாம் பகவத் கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தா தெரியும் சில ஸ்லோகங்களில் பகவான் சொல்றார் சர்வூத்தமானூத்தாத் ஈஷத்தை யோகயுக் சர்வ சமதர்ஷன யோமா பசிய பசியம் நணியாமி சேனப்பணி சர்வூத்தி வோமம் பஜத்தேக்தனோ சயோகி மயி வமிய சமம் பசியோ அர்ஜுன சுகம் வாதிவா தும் சயோகி பரமோ மத அம்பர் இந்த நாலு ஸ்லோகங்களை நல்ல கவனித்து பார்த்தா தெரியும் ஆறாவது அத்தியாயத்தில் தியானத்தோட பலனாசுலி இருக்கு ஆத்மீஸ்வர அன்வீஷா குறீத்த எல்லா இடத்துலையும் தன்னையே பார்க்கணும் பாரதியார் சொன்ன மாதிரி நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அதுக்கடுத்தது தான் இந்த நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு சொல்லியிருக்கார் ஆக பாகவதன் என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலேயும் இறைவனையே பார்க்கணும் இறைவன் வேறு தான் வேறு இல்லை தனக்கும் இறைவனுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை இறைவனே நான் நானே இறைவன் இறைவனுக்கும் எனக்கும் அடிப்படை ஒன்று தான் எல்லா வஸ்துக்களுக்கும் அதுதான் அப்படின்னு சர்வற்ற ஆத்மேஸ்வர அன்வீக்ஷாம் கரணீயம் அப்புறம் கைவல்யம் கைவல்யம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் ஏகாந்தசீலத்துவங்கிற ஸ்ரீதர சுவாமி கைவல்யம் ஏகாந்தசீலத்துவம்னா தனியாக இருக்கிறது யாரோடையும் சேர்றதில்ல அப்படி சேர்ந்தால் சத் சங்கத்தில் இருக்கலாம் ஆனால் சத் சங்கத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது தனியாக நாம் பகவானோட இருக்கிறதுக்கான அபியாசம் வர்ற வரைக்கும் தான் சத் வேண்டும் என்றும் சில இடங்களில் சாஸ்திரத்தில் காணப்படுகிறது ஆகவே ஏகாந்தமாக இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டம் அதுக்காக சத் வேணும்னு சொல்கிறோம் ஆனால் சத் தியாகம் பண்ணி ஏகாந்தமாக இருக்கிறது பாகவத தர்மங்களில் ஒன்று தனியாக பகவானை தியானம் பண்ணுறது அதுக்காக சத் சங்கத்தை தூஷிக்கக்கூடாது சத் சங்கத்திலேயும் தாரதமியம் இருக்கலாம் இருந்தாலும் சத் சங்கத்தை தூஷிக்கக்கூடாது ஏகாந்த வாசம் பண்ணுறது அப்புறம் அணிகேதாம் தனக்குன்னு ஒரு இருப்பிடம் வச்சுக்கக்கூடாது அணிகேத ஸ்திரமதிஹிங்கிறார் பராபக்த லக்ஷணத்தை பகவான் கீதையில் அணிகேதாங்கிறதுக்கு ஒருவேளை வீட்டில் இருந்தால் கூட அந்த வீட்டில் அபிமானம் இருக்கக்கூடாது கீதையிலே சொல்கிறார் இல்லையா பதிமூணா அத்தியாயத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர் ஆசக்தி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு புத்திரதார கிரகாதிஷு அனபிஷ்வங்கா அது பாகவத தர்மந்தான் அதாவது ஜனங்கள் இல்லாத இடத்துல விழுந்த துணி அதாவது கந்த துணிகளை உடுத்திக்கலாம் இல்லாட்டி சுத்தமான மர எல்லாம் தரித்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ரத்தியா சர்பட விரட்சித கந்தஹா என்று சங்கராச்சாரியாரும் பஜகோவிந்தத்தில் சொல்கிறத கவனித்து பார்க்கலாம் நாம் ஆக ஜனங்கள் இல்லாத இடத்துல கிடக்கக்கூடிய கிழிஞ்ச துணி ஆனால் கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதான் ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார் விஜன பதித்தானாம் வஸ்திரகண்டானாம் சுத்தானாம் வா வல்கலானாம் பரிதானம் அப்படிங்கிறார் அ சுத்தமான வல்கலை மர உரிகளை சந்தோஷம் ஏனக்கேன சித்து சந்தோஷம் அதாவது வாழ்க்கையில் எப்போதுமே நிறைவாக இருக்கிறது நமக்கு பகவான் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு ஒன்றும் குறைவே இல்லை நமக்கு என்ன வேணுமோ கொடுக்கும் மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்கார் வாழ்க்கையை கொடுத்துருக்கார் நமக்கு நல்ல சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார் நமக்கு வேறு என்ன குறை இருக்குது ஆகினால அலம்புத்தி இருக்கிறது போருங்கிற அந்த மனோபாவம் இதெல்லாம் பாகவத தர்மங்கள்னு சொல்லி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்ப்போம் சர்வத்ராத்மேஸ்வராவீம் எோருக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்